நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் இன்னைக்கு கச்சர் காலையில பேசுற வார்த்தை un pere perumai paduthuve And this is the word the Lord spoke to me in the morning time I will make thy name great. Name kedukiradhukku than pisasu bhayangaramaa poraadraan. And devil is striving hard to spoil our name. Peer kedukiradhun manithargalude aalosana. And the counsel of the man is to spoil our name. Pisasin thandramum kuda nammude peare kedukiradhaa. And the cunning device of the devil is also to spoil our name. எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியில நம்மளுடைய பேர்ல தான் அது வந்து நிக்கும். So whatever the problem we come with only at the will end at the end with our name. நம்ம குடும்பத்தோட பெயரை கெடுத்துるவா. He will spoil our family name. பெற்றோருடைய பெயரை கெடுத்துるவா. He will spoil our parents name. சபா பெயரை கெடுத்துるவா. He will profane our, our church name. ஆண்டருடைய நாமம் தூஷிக்கப்படும். And the name of the Lord will be disproved. அவனுக்கு எப்படி ஆவது? நம்முடைய நேம் அடிபட்டுる. Somehow our name should be dashed there. அந்த பெயரை கெடுக்கிறது ஓட்டம்தான் அவனுடைய டார்கெட் his target is to spoil our name tribi tribi tribi tribi ore poiye marubadi marubadi sonna adhenna iydo or time ku puragu unmai aydo when we keep on lying again and again at one time it will come at the truth jananga unmaiya vida poiye dhaan adheeyama nambuvaanga and the people will believe the lie rather than truth kadandha naakkalila ungade peyar kedu poirukalam indha munden race of my name might be spoiled ungade peyar matter will be recorded. Our name may be despised in front of others. Our name may be recorded. Our name might be changed to be known as detestable. Our name will be turned by them. Here your name they will just turn their face. Our name will be turned by them. And when they are their gift hearing the name their countenance might be changed. Our name பெருமைப்படுத்த போகிறேன் அடல்ல இல்லங்க கெட்டு போனது கெட்டு போணுமா யாரு போய் எல்லாத்தையும் மாத்த முடியும் அப்படிங்கறீங்களா ஆர் யூ telling that that which is spoiled is spoiled who can change it அப்படிதானே நம்ம நம்ம அறிவு அப்படிதானே சொல்லுது சோ அந்த knowledge is insisting like that அப்போஸ்தல நடபடிகளிலே பாருங்க when we see the book of acts of the apostles அப்போஸ்தலங்க பாوله கொலைபாதகன்னு சொன்னாங்க சோ பவுல் அப்போஸ்தலஸ் மென்ஷன்ல ஹி சேஸ் கிளியர்ல انا அதே மனிதர்கள் சில நிமிடங்களில் சில மணி நேரங்களிலே இவன் தேவன்னு சொன்னாங்க And a few of time, the same are telling that he is a God. பழியானது இவனை பிழைக்கங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அவர் பேர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல். And his name is an apostle Paul. انا இப்ப என்ன பேர் வருது? But what is his name coming now? ஹ பாஸ்டர் போய்டுச்சு அப்போஸ்தலன் போய்டுச்சு இப்போ யாரு? கொலைகாரன். He received a new name as murderer. எப்படி இருக்கும்? How it will be? அவ பேர் சுத்தமா ஒண்ணெல்லாம் போய்டுச்சு. And his name was completely spoiled. அர்தேர். யாராவது அவனுக்கு வீக்கம் அவன் சரிதாக விழுந்து சாபான் என்று அவர்கள் அதே நவ் தான் அதே ஆட்கள் தான் எப்படி எந்த ஆட்கள் உனைய குற்றவாளிகள் பாவி சரியில்லை அதே ஆட்கள் செய்கிறது ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வதயமாய் இருப்பாய் I will make thee a great nation I will bless thee and make thy name great and thou shall be a blessing. மகதிலனா மரியாள பத்தி நீங்க பைபிள படிச்சு பாத்தீங்கனா? You read about Mary Magdalene. பிசாசு <laughs> பிடிச்சவ. She was demon possessed. இன்னொரு விதத்துல சொன்னீங்கனா அவளோ உலகம் சினிமா படம் எடுக்கும்போது எப்படி எடுத்துச்சு? வேசியாக எடுத்தது. So on another part when we see that cinema the cinema taking her as uh, considering as adulterer. ஆனா கத்தர் கத்தர் என்ன முதல் முதல் her name was changed. Saint she saint. it is possible with yeah. God. இந்த வாக்கு கட்டு போனதோ அந்த இடத்திலே கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார் இந்த मंथ द लॉर्ड இஸ் गिविंग यू ब्लेसिंग दट ही இஸ் மேக் யுவர் मेक யுவர் नेम கிரேட் வேர் யுவர் நேம் வாஸ் ஸ்பாயல்ட் ஒரு இடத்திலே ஒரு சகோதரி ஊளியத்துல சின்ன பிரச்சனை வந்த உடனே அது ஃபேதம்பட்டுப் போயிடுச்சு சோ அந்த பர்టిక్యులர் ப்ளேஸ் ワン சிஸ்டர் when she is getting problem in a ministry she was leaving the ministry உடனே அது வெளிய தெரிஞ்சிருச்சு இட் வாஸ் नोन அவுட் சைடு உடனே அங்கங்க தேடுனாங்க and they were searching her எங்கேயும் கிடைக்கல she <laughs> was not found anywhere அவங்க வீட்லயே போய் தேறறாங்க ரகசியமா சட்டி சட்டி வராங்க and secretly they were searching their home engin kadikkala she was found in over appo kelvi petta one two times sollranga idellam enaduk ulidunga appo me theriyum idu ulidukana seyadhu like illan theriyum and those who heard about it they were telling she was not worthy to the ministry and it was not as to as earlier they they were were keeping keeping on on telling telling like this so so so it it is is is wrong to say so the to is also not not proper and we know that she will not stand for our class so they were keeping on telling such things ஒரு தடு மா அர் பஸ்ல இருந்து கரெகாம லேட் ஆயிட்டாயிடுச்சு சென்டர் ஃபே텀 வந்து சேந்துருச்சு ஆப் தோ 4 hours of time the bus was late and she was late re re reaching the center phantom இப்போ புள்ள வந்து சேந்துருச்சு நவ ஷி வாஸ் ஆனா எங்கட்டாங்க நீ வீட்டுக்கு போறேன்னு நான் பஸ்ஸ்க்கு வந்த பஸ் கரிக்கலாம் அடுத்த ஸ்டாப்புக்கு நடந்து வந்து திருப்பி அப்படியே அந்த பஸ் புடிச்சு இந்த பஸ் புடிச்சு எனக்கு दुखமா இருந்துச்சு எங்க வந்துட்டேன் சென்டர் ஃபே텀 வந்துருச்சு அண்ட் ஷி வாஸ் ஆஸ் டேட் வெதர் யூ கோன் டு தி ஹோம் அண்ட் ஷி டோன்ட் பஸ் வாஸ் லேட் ஐ வாஸ் क्लाइம்பிங் டு 3 பஸ் அண்ட் ஷி வாஸ் ரீச்சிங் ஹிஸ் பிளேஸ் திருப்பி இந்த நிஷ போதே அனப்புள்ள ஊ<li>ட்டு போறல எங்க வந்திருச்சு சென்டர் ஃபேல நம்ம நார்க்கே ஊ<li>துல இருக்கு அங்க இந்த நியூஸ் இஸ் ப்ளெடிங் தட் ஷி வாஸ் நாட் கோயிங் டு ஹோம் ஷி வாஸ் சிட் சொம்பிட்டும் அறிவை විශ්වාසிகள் சொல்றாங்க அது நல்ல குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைங்க அந்த ஷி மிலி வாஸ் டெல்லிங் ஷி கேம் ஃப்ரம் குட் ஃபேமிலி இவன் ஏற்றப் அடிக்கிறான் திருப்பி ரிவிட் அடிக்கிறான் திரும்புறான் அது நல்ல குடும்பத்துல இருந்து வந்துச்சு நல்ல சாட்சிலாம் சொல்லி என்ன வைராக்கியமா வந்துச்சு அதுவா ஊ<li>ட்டு போவும் அந்த ட்ரிப்பிங் देम செஃப் தட் ஷி வாஸ் கமிங் ஃப்ரம் a குட் ஃபேமிலி அவர் கிவிங் a டெஸ்டிமோனி இதே போல உனக்கும் நடக்கும் எல்லா இடங்களிலும் ியா ஆ இந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய சபைக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சொந்தமாக்க முடியாது நாமத்தை தெய்வம் உயர்த்த முடியாது நமக்கு தெய்வம் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு விசுவாசிகள் வீடுகளுக்காக சோதரா விசுவாசிகளுக்கு மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்க முடியாது குழந்தைகள் சின்ன பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக சகோதரிகளை கத்திர பாதுகாக்க முடியாது என்ன ஒவ்வொரு குடும்பத்திலும் பொறுப்பா இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நல்ல வேலைகளை கொடுத்து கனப்படுத்த முடியாது என்னுவோம் கையின்சங்களை தெய்வம் ஆசிர்வதிக்க முடியாது விவாக காரியங்களை பொறுப்படுத்த முடியாது பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது குடும்பங்கள்ல ஒரு மன அன்பு ஐக்கியம் சமாதானத்தை கட்டிட முடியாது என்னுவோம் பிரச்சனைகள் பாரங்கள் கவலைகள் துக்கங்களை மாற்ற முடியாது முடியாது வரத்திலும் பாதுகாக்க முடியாது வானத்தில் ரத்தக்கோட்டைகளை மறைக்க முடியாது வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது தொழில் விருத்திக்காய் குடிகார புருஷனை சந்திக்க முடியாது பிள்ளைகளை சந்திக்க முடியாது பின்மாற்றாவில் இருந்து விடுதலாக்க முடியாது சாட்சிகளை மாற்ற முடியாது விசேஷமாய் கடன்கள் இருந்து விடுவிக்க முடியாது விசுவாசிகளுக்கு முறியடிக்க முடியாது படுக்கையில் இருக்கிறவர்களை சுகமாக்க முடியாது ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களை குணமாக்க முடியாது தெய்வீக சுகத்தில் நிக்கிறவர்களை குணமாக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரை கத்தர் துடைக்கும் முடியாது குடும்பத்துக்கும் கத்தர் அற்புதங்களை செய்ய முடியாது ஜபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது கொடுத்த வாக்கு தத்தங்களை கத்தர் நிறைவேற்ற முடியாது செய்வினைகள் ஏவல்கள் பில்லி சூனியங்கள் மந்திரங்களை முறியடிக்க முடியாது துன்மார்க்க கட்டுகள் இருந்து விடுவிக்க முடியாது என்போம் போக்கள் இருந்து விடு காலேஜ்ல வேலை கிடைக்க படிப்பு கிடைக்க கத்த உதவி செய்ய முடியாது பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தூர தேசத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோதுரா தோதுரா நம்முடைய பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம் அவர்களுக்கா இஸ்தோத்ரம் பண்ணுவோம் எல்லா பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா நடத்திப்புக்காரர்களுக்காக பண்ணுவான் எல்லா பொறுப்பா இருக்கிற ஊழியக்கார சகோதர சகோதரர்களுக்காக எல்லா உடன் ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காக எல்லா புதிய ஊழியக்கார சகோதர சகோதரர்களுக்காக பண்ணுவான் அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கா ஷோதரம் பண்ணுவான் தீர்க்க தரிசிகளுக்காக பண்ணுவான் மேற்பர்களுக்காக பண்ணுவான் போதகர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவான் சுவிசேஷகர்களுக்காக பண்ணுவான் மிஷினரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவான் காடு மலைகள் தீவுகளில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் அரபு தேசத்துல ஊழியம் செய்யறவர்களுக்காக பண்ணுவான் கம்யூனிஸ்ட நாட்ல ஊழியன் செய்கிறவர்களுக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவான் நாமத்தை உச்சரிக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவான் எல்லா விசுவாச ஸ்தோத்திரம் பண்ணுவான் எல்லா ஊழியர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுக்க முடியாது அக்கனி ஜுவாலைகளாய் மாற்ற முடியாது பின்மாற்ற வல்லமைகளுக்கு விளக்க முடியாது தன்னுடைய கரங்களுக்குள்ள மறைத்துக் கொள்ள முடியாது முடிவு வரை எல்லா ஊழியர்களையும் நிலைநிறுத்த முடியாது இன்னும் அநேக ஆயுதங்களுக்கு சிஓனின் வெளிச்சத்தை கட்டளிட முடியாது தரிசனத்தை கட்ட முடியாத்திரம் பண்ணுவோம் அழைப்பை கட்டிட முடியாது பண்ணுவோம் ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்களுக்காக பண்ணுவான் நாலு மணி ஜபங்களுக்காக பண்ணுவான் காலை ஆறு மணி ஜபங்களுக்காக பண்ணுவான் மாலை ஆறு மணி ஜபங்களுக்காக பண்ணுவான் இரவு பத்து மணி ஜபங்களுக்காக பண்ணுவான் சகோ உபவாச ஜபங்களுக்காக பண்ணுவான் வேதபாட கூட்டங்களுக்கு அயஷ்தோத்திரம் பண்ணுவோம் காத்திருப்பு கூட்டங்களுக்காக சபைக்காக கத்தர் தீவிரமாய் கிரியை செய்ய முடியாது சென்டர் ஊழியர்களுக்காக சென்டர் ஊழியர்களுக்காக பண்ணுவோம் சென்டர் விசுவாசிகள் குடும்பங்களுக்காக பதினேழு லோக்கல் விசுவாசி வீடுகளுக்காக பண்ணுவோம் பதினேழு லோக்கல் இருக்கிற ஊழியர்களுக்காக பண்ணுவோம் பதினேழு நோக்கில் உள்ள விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஊழியங்கள்ல ஒரு எழுப்புதல் வளர்ச்சி செழிப்பை தரும் மாதத்துல விசுவாசிகள் குடும்பங்கள் உள்ளதான பொறுப்பெடுக்க முடியாது இந்த மாதத்துல நம்முடைய ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டியதான ஜெயத்துக்கா ஸ்தோதரம் கோர்ட் கேசுகள் ஜெயத்தை கட்டிட முடியாது நிறைவாய் வானத்தின் பலகனிகளை திறக்க முடியாது அணுவோம் வானத்தின் கதவுகளை திறக்க முடியாது அணுவோம் வானத்தின் மதகுகளை திறக்க முடியாது அனுவோம் வானத்தையே கத்தர் கிழித்து திறங்க முடியாது அபிஷேகத்தை நிறைவாக கட்டிட முடியாது கூட்டங்களில் கத்தர் பேச முடியாது பரிசுத்தோதம் முழு சபையை ஆயத்தப்படுத்த முடியாது இந்த மாதத்தில ஏவா இருந்தால் சபையோடு அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது குமாரன் பரிசுத்தாவியானவருக்காக ஸ்ரோத்திரம் அண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் அனுவோம் ஜோ நல்லாண்டவரே ஆசிரதிக்கப்பட்ட அந்த புதிய மாதத்துக்காக நின்று ஓடுமைக்கிறாண்டவரே கடந்த மாதம் எங்களை பாதுகாத்தராண்டவரே கடந்த மாதம் முழுதும் நன்மை நாள் கிருவி நாள் எங்களை முடிசுட்டி நீர் எங்களுடைய அக்கரங்களை மன்னித்தீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரை எங்களை நன்மை நாள் கிருவி நாள் முடி சுட்டி நீராண்டவரை எங்களை பிராணனை அழுவிக்கு விளக்கு மீட்டி நீராண்டவரை கத்தாவையும் நீர் எங்களோடு இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே கடந்த மாதம் முழுதும் கூட எங்களை ஜெயமா நடத்த நீராண்டரை நீர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தியே திங்குக்கும் மாபத்துக்கு விலைக்கு நேரம் கூட புதிய எல்லா ஒளியங்கள் கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாம் வேண்டிக்கு வரும் அருமையான தேவ ஜனங்களை பாதுகாத்துக்கொள்ளும் அடுவேலங்கள் எல்லாம் கூட போக்கள் எல்லாம் கூட கையின் பிரியாசங்களை ஆசிரியத்து காத்துக்கொள்ளும் வருகிற வியாதி பிளவர்களுக்கு நன்மையின் <laughs> ஒவ்வொரு அமைதலின் தொடர்ந்து மாதத்தில்